ونعوذ بالله من شرور انفسنا ومن سوء اعمالنا من يرجو الله فلامه دل الله هو من يضلله فلا هادي الا اناشهد الله أن لا اله الا الله وحده لا شريك له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 من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يطوف عليهم ملدان مخلدون بأتراب وأتاريق وكعث من معين لا يصدعون عنها ولا يؤمنون في طير من يستوى وحور العين كأن خال له المقم جزاء مما كانوا يعملون لا يسمعون فيها لهوا ولا تاسما إلا قيلن سلاما سلاما واصحاب يمين நி <muchas> அ ان في الجنه جردن مردا وقال رسول الله صلى الله عليه وسلم في الجنه ما لا عين رات ولا اذن سمعت ولا خطر على قلب بشر او كما قال عليه الصلاه والسلام الوت ارلالنم لخرج انضيون ما هي الا والله سبحانه وتعالى اوليك انيت فغلم رضاك அல்லாஹுவல் படைத்து இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனாக்குவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணி நல்லதியார்கள் மீதும் அல்லாஹரின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக அன்புல்ல கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சியையும் இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் முயற்சியாக இருந்தாலும் சரி பெண்கள் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும் ஏன் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி சாத்திரர்களாக இருந்தாலும் சரி யார் எதிர முயற்சிகளை செய்தாலும் அல்லாஹுடைய பொதுவான ஒரு முயற்சடைய ஏற்படுத்துகின்றான் அந்த முயற்சிகளில் நாம் பார்க்கலாம் தொழில் ரீதியான முயற்சிகளையும் செய்வார்கள் வியாபாரம் முயற்சிகளையும் செய்வார்கள் குடும்பத்தை வழி முயற்சியும் செய்வார்கள் அதே நாம் பார்க்கலாம் ஆன்மீக துறையிலும் சிலர்கள் முயற்சி செய்கின்றார்கள் நல்லதே செய்தார்கள் என்றால் அதற்குரிய அல்லாஹ் தருவான் அல்லாஹ் விரும்பாத தடை செய்யப்பட்ட மோசமான அதற்கு கூலியையும் அல்லாஹூ சுகான கண்டுபிடுவான் மனிதர்கள் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக விவசாயம் ரீதியாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு கூலியை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்து விடுவான் ஆனால் ஆன்மீக துறையை அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விதத்தில் முழுமையான முயற்சி செய்வார்களோ அதனுடைய கூடிய பெற்றுக் கொள்வார்கள் மனிதன் எந்த முயற்சியை செய்தானோ அதற்குரிய கூலி தான் அதற்குரிய கூலியை அவன் தியாமனாரியே கண்டுகொள்வான் பின்னால நல்லாமல் செய்தவர்களுக்கு அல்ல முழுமையான கூலி சும்மயுள் ஜதா அல் ஊப்பா பரிபூர்ணமான கூலி முழுமையான கூலியை ல்லா குறிப்பதான குறைபடுகின்றான் நீளான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதர்களே அதனால் உலகத்தில் முழுமையான கூலிக்கிடையாது அமல்கள் இது வணக்கங்களுடைய உலகம் அமல்களுடைய உலகம் மறு உலகம் கூலி மாத்திரம் இங்கே கூலி கிடையாது அமல் மாத்திரம் ஆனால் நல்ல அமல் செய்து கொண்டே இருக்கின்றார் என்றால் அதனுடைய பிரதி பலனாக அவர் அல்லா என்ன கூடிய வைத்திருக்கின்றோ அதில் உள்ள சில வீரங்களை அவனுக்கு அல்லா காட்டி கொடுப்பான் மாற்றமாக சிலர் பாவங்களை செய்கின்றார்கள் தப்புக்களை செய்கின்றார்கள் தவறுகளை செய்கின்றார்கள் அதற்குரிய முழுமையான தண்டனை கொடுத்து விடுவான் இந்த இரண்டு அல்லாஹு குறிப்பிடுகின்றான் முழுமையான முறையில ஈமான் கொண்டு அனைத்து நல்ல காரியங்களையும் செய்து விட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாக மனமானதாக இன்பகரமானதாக ஆக்கிக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதற்கு மாற்றமாக யார் அல்லஹாவை நினைக்காமல் அவனை ஞாபகம் செய்யாமல் அவனுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்காமல் அவனுடைய உத்தரவுகளை மதிக்காமல் அவனுடைய நதியுடைய போதனைகளை ஏற்றுக் கொள்ளாமல் எவர்கள் அல்லாஹாவை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூலக வாழ்க்கை நெருக்கடியானது திரமமானது கஷ்டமானது அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற கட்டளை உத்தரவு நடக்காமல்லை என்றாரோ அவ சிக்கலான குறிப்பிடுகின்றான் பெரிய அமலை செய்தாலும் அதற்குரிய கண்டுகொள்வார் ஒரு சிறிய செய்தாலும் அதற்குரிய கூலியை அவர் அங்கே கண்டுகொள்வார் அமல் நிஷ்கால கவத்தில் அமல் நிஷ்கால கவத்தில் ஒரு அன்பனுடைய அளவுக்கு யாராவது நல்ல மேலான பெரிய அங்கிற்குரிய நன்மை தீமைகளுக்கு முழுமையான கூடிய திரையானங்கக்கூடிய இடம் நரகமா சுருக்கமா அதனுடைய திருவிலனை அதனுடைய சிறு அடையாளங்களை உலகத்திலேயே ஆரம்பித்து விடுவார் நல்லவராக இருந்தால் அல்லா குறிப்பிடின்றான் பெரிய ஆயத்தில் யார் அல்லாஹுவை ரெப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை முழுமையாக அவனை நம்பி அதில் யார் உறுதியாக இருந்தாரோ அவர் மரணிக்கக்கூடிய வேலையில் மலக்குமர்கள் வருவார்கள் வந்து சொல்வார்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய நிலைமை பயப்பட வேண்டிய தேவை உங்களுடைய குடும்பம் குழந்தைகளுக்கு என்ன ஏற்படும் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அபிஷிரு வாக்கல்களை திறந்து கொடுத்து கூறுவார்கள்ருங்களுக்கு யாரு பாதங்களை செய்து தப்புக்களை பண்ணி அல்லாஹுக்கு மாற்றமான முறையில தன்னுடைய முழு வாழ்நாளையின் செலவழித்தாரோ அவர் மரணிக்கக்கூடிய வேலையில் அந்த மலஸ்மரகம் செஞ்சுவார் அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்களின் பித்தடி செய்ய நான் என்னும் உலகத்திற்கு சென்று வெற்றிவிட்ட அமைகளை செய்து வருகின்றேன் என்று அவர் செய்யக்கூடிய வேலையில் மதம் நடக்காது சொல் உங்களுக்கு பின்னால அகல பாதாரம் தயாராக இருக்கின்றது என்று அவர்களை பார்த்து மலக்குமார்கள் எச்சரிக்கையை செய்வார்கள் நீரான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாந்தரேஷாக நல்லவர்களாக இருந்தால் மலர்மார்களுடைய அந்த சுக செய்தியுடன் அவருடைய உயிர் பிரையும் கெட்டவர்களாக இருந்தால் மலக்குமார்களுடைய மிக பயங்கரமான எச்சரிக்கையுடன் அவருடைய உயிர் பிரிந்துவிடும் அதற்கு தோதுவாகத்தான் நடக்கப்படும் நல்லவராக இருந்தால் நல்ல விதத்தில் கெட்டவராக இருந்தால் கெட்ட விதத்தில் பின்னால் மீண்டும் அவரை எழுப்பக்கூடிய வேலையிலையும் அந்த இரண்டு விதங்களில் தான் நடந்து கொள்ளப்படும் கெட்டவராக இருந்தால் இரண்டாவது சூழ் ஊதப்பட்டவுடன் அனைத்து மக்கள்களும் தன்னுடைய மன்னரை சேர்ந்து அந்த கெட்டவன் என்ன சொல்வான் சூறாய் யாசியில் அல்லா وان في خطي الصوري فإلههم من الأجداد إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من ذا سن من مرقدنا இரண்டாவது सूर ஊடப்பட்டவுடன் சொன்னால் ਮੰடைகள்เอందు അവർ ഇണ്ടി അങ്ങോൈൈതാപ്പം നമ്മ께പ്പെട്ട லட்சுமி നമ്മ께പ്പെട്ട കേശവേനെ ഇന്ദ്രിയ സൂക്തൃനെങ്ങളെ ഇറുപാതെവി യാ மன்னரைளை விட்டு வெளியிலே வருவார்கள் அதற்கு மத்தமாக நல்லவர்களாக இருந்தால் அல்லா கூறுகின்றான் விருக்கம் அந்த அவர்களுக்கு செல்வதற்காக வந்து அவர்களுக்கு முன்னால் கொள்வந்து நெருக்காட்டப்படும் அந்த மேலால் அணைகாறு தங்க விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும் அந்த மேலாக இவர் ஏறுவார் அந்த பக்கம் மறைக்குமார்கள் இவர்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள் அந்த குதிரை ஒரே ஒரு எட்டை எடுத்து வைக்கும் அந்த அளவுக்கு நல்ல அந்த குதிரை சுமந்து கொண்டு செல்லும் பாதைக்கு முன்னால் மாளிகைக்கு முன்னால் பல இலக்க மைல்கள் அவர் நுகர்ந்து கொண்டே செல்வார் ஆம் நூறு வருடம் ஒரு முன்னாலேயே அந்த துவர்க்கத்துடைய வாடையை நுகர ஆரம்பித்து நூறு வருடம் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய தொழிறம் சாதாரணமான தூரம் அல்ல இந்த உலக தலை அங்கே குறிப்பிடுகின்றார் அவர் ஓய்வெடுத்திருந்து நடத்துகின்றார் என்றால் ஒரு நாளைக்கு பதினாறு நடக்க முடியும் ஒரு நாளைக்கு பதினாறு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது மைல் வரை கடப்பார் ஒரு வருடத்தில் நாற்பது வருடத்திற்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு வருடத்தில் இந்த இரண்டு கோடி முப்பத்தி லட்சத்தி அறுபதாயிரம் மைல்களுக்கு முன்னாலே வா வீட்டுகின்றது என்றால் மனிதனுடைய அறிவுக்கு பருமா உலகத்தில் உள்ள பல கோடி ஒரு வாசனை திருவிழ்களாக இருந்தாலும் சரி ஒரு நூறு அடி அல்லது ஒரு ஐநூறு அடி அல்லது ஒரு கிலோமீட்டர் அதற்கு மேலான முழு உலகத்தில் நுகர முடியாது இரண்டு சூரிய அப்பால் உள்ள துவக்கத்துடைய இவர் நுகர்ந்து கொண்டே அந்த மாளிகைக்கு முன்னால் அங்கே சின்னமுடன் பெண் கூட்டம் சுமார் முதலாவது அருகே சலாத்து வரவேற்க காத்திருப்பார்கள் கூறுகின்றான் நல்லடியார்களை அந்த குதிரை ஏற்றிக் கொண்டு சுமந்து கொண்டு வரும் தலைவாக்கலை நிறுத்துவார்கள் நூற்றுக்கணக்கான மடக்குமார்களுடைய தலை நுழைந்து வருங்கள் அதற்கு முன்னால் அந்த துவக்கத்துடைய வாக்களித்த பக்கத்தில் பெரிய மரம் உங்களுக்கும் அந்த மரத்திற்கு கீழே அதாவது முழு உடம்பையும் துவரங்கள் உள்ள அனைத்து அசுத்தங்களும் நீக்கப்பட்டு அவளுக்கு முழுமையான சுத்தமான நீர் புகட்டப்படும் அல்லாஹ் புகார் கூறுகின்றான் சுத்தமானற்கு பின்னால இரண்டாவது ஊத்து அவர் குளிப்பார் குளித்ததன் காரணமாக அவருடைய உடலைக்கு மேலால் இருந்த அனைத்து அசுத்தங்களும் நீங்கி அவருடைய முகம் பழப்பளக்க ஆரம்பித்துவிடும் அவருடைய சில வந்து முடி என்னை போன்றுால இல்வார் وإن لكم أن تنعموا فلا تبأكوا أبدا وإن لكم أن تحيوا فلا تموتوا أبدا عند السروركال إلى ما إن أراد السروركال كل واركال مينجل نرندر طالف وماخرينجل ويوذفهم إنبذ ورابي ورابي نرندر إنبذ قدام إرنجل إذن كفنالا كل من منبذ إلا وإلا نرندر عروكيام كودانا كودانا ாலும்ோய் என்பது வரவே வராது அதேபோல மிகப்பெரிய நிரந்தரண் உயிரிழங்கள் உங்களுக்கு மரணம் என்பது வரவே வராது அந்த சிறுவர்கள் இரண்டு பக்கத்திலேயும் இவரை வரவேற்று அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெயருடைய உங்களுடைய கணவன் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த மனைவியிடம் சொன்ன வேளையில் அவள் கேட்பால் மாளிகுடைய தலைவாசலுக்கு வந்து கணவனை வரவேற்க காத்துக் கொண்டிருப்பாள் இப்பொழுது அந்த சுவர்க்கவாதி சிறுவர்கள் அழைத்துக் கொண்டு வருவார்கள் அந்த மாளிகையை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த சுர்க்குடைய மாளிகை கஷ்டப்பட்டிருக்கும் ஒருக்கும் அதுமையாக இருக்கும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு சுயக்கவாதிகளுக்கும் முத்துக்களால் ஆன பல மாளிகைகளை அல்லாஹ் கொடுத்து ஒவ்வொரு மாளிகைக்குள்ளேயும் வீடுகளை ஒவ்வொரு வீட்டிலேயும் கட்டணிகளை அல்லாஹ் வைத்திருப்பான் தீக்குள்ளி ஒவ்வொரு கட்டணிலேயும் இருப்புகளை வைத்திருப்பான் தீக்குள் அடிமை பெண்கள் அந்த சுவியை வரவேற்பதற்காக நின்று காத்துக் கொண்டிருப்பார்கள் நடிகர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமான நல்லதாரிகள் இருந்தால் ஒரே ஒரு முட்டாய் அவனுக்கு அல்லா ஒரு மாளிகையை கொடுத்திருப்பான் மா நீளமும் அகலமும் நான்கு மண்ணுடைய துறைபுரம் என்று சொன்னார்கள் உலக திருளமுத்துக்கள் ரெண்டு இன்ச் அல்லது மூணு இன்ச் அதற்கு நடிகர்கள் சொன்ன ஒரு வட்டமான முடிய நீளம் அகலம் நாலு கிலோமீட்டருடைய தொழிறம் அந்த ஒரே ஒரு முட்டால் அவனுக்கு ஒரு கூடாரத்தை அல்லா கொடுத்திருப்பான் அந்த நாலு கிலோமீட்டர் தொழில்தூரம் உடைய அந்த ஒரு மாளிகைக்கு அல்லா இருநூறு வாக்கல்களை ஏற்படுத்தியிருப்பான் அந்த இருநூறு வாக்கல்களும் ஒரே ஒரு முட்டால் செய்யப்பட்டிருக்கும் என்று நபியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வளோ நபியை சொல்லுவாங்க இதா தாழ்த்தும் அந்த ஜன்ன கட்டப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய கையால அபிந்த சோக்கத்தையும் இதையும் அல்லா தன் வெள்ளை மாணிக்கம் இன்னொரு செங்கல் அதாவது சிகப்பு மரக்கதம் இன்னொரு செங்கல் பத்தை முத்து இப்படி பல்வேறு மாணிக்கங்களால் உலகத்தை படைத்தது முதல் நாள் வரைக்கும் அந்த ஜென்மத்தில் அல்லா அலங்கரித்துக் கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நாள் செல்ல وكل كل سلم هذا يبدو أن الله سلوان انتقي جنة الفردوس نيبس نيكذي افرموا عند جنة الفردوس سلم قد أفلح المؤمنون قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون مؤمنان ابركالي كيف تتبت بيتاركالي يا بركال تنوري تتبعي بيبسيولا إلي التبت بيتاركالي அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று அந்த ஜன்னத்தில் பிறகு பேசுவதாக நதி குறிப்பிட்டார்கள் மேலாண் பெரியார்களே அன்பிற்குரிய காய்கறிகளோ அல்லது மாமச வகைகளோ அல்லது அங்கே ஆண்களுடைய பெண்களுடைய வெறும் புனிவங்கள் தான் இருக்கும் முகத்தில் பத்தவுடன் இவருடைய மேனில் பத்தவுடன் இவருடைய முகம் இன்னும் அழகாக காட்சி தரும் இவர் உழித்திருக்கக்கூடிய ஆடை இன்னும் அழகாக காட்சி தரும் அதன் பின்னால் வீட்டுக்கு வருவார் மாளிகைக்கு வருவார் மனிதர்கள் சொல்வார்கள் நினைவு திரும்பி அரசும் அதாவது மூலமாக அவர்களுடைய அழகை அல்ல கூட்டி வருவான் அவர்களுக்கு அங்கே சிறுநீருடைய தேவை கிடையாது மனத்துடைய தேவை கிடையாது தள்ளியுடைய தேவை இல்லை நண்பர்கள் சொன்னார்கள் மனம் கழிக்க மாட்டாங்க அவர்களுக்கு அசிங்கமான கணிகள் வெளியாகாது சாப்பிட்டாலும் அவைகள் வெறும் ஏப்பங்களாக தந்து வரும் அந்த ஏப்பம் கூட உலகத்தில் உள்ள ஏப்பிள் கட்டு வாரியை அவருடைய ஏப்பமும் இருப்பதாக அதற்கு பின்னால ஒரு சகாபி நபீ கேட்டாங்க அந்த எவ்வளவு நடிகர்கள் சொன்னுமேல் ஒரு மாதம் ஒரு காகம் எவ்வளவு அதை விட பெரியதாக இருக்கும் ஒரு குழி அப்படி வந்து சூழல்லாம் நீங்க ஒரு பாத்திரப்பட்ட பாத்திரம்மோ அதை பழத்துடைய அந்த சொன்ன பள்ளார்கள்த்திலே இருப்படிப்படுகின்றான் முன் மரத்துடைய நிலைக்கு கீழாக நேரிலிருந்து கீழ் வடிக்கை கீழால தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செங்கலுக்கு கீழால தொடர்ந்து நிழல் பெறக்கூடிய அந்த நிழலுக்கு கீழவாதிகள் அந்த பழங்களுக்கு சீசன் இல்ல உலகத்தில் மூன்று மாதம் வரைக்கும் ஒரு பழத்துடைய சீசன் முன்னூற்றி அவர்களுக்கு தொடர்ந்து அந்த உணவுகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்ல புறான்ல இன்னொரு வளம் தருவார்கள் உலகத்தில் தங்கம் பாதிப்பது ஹராம் ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தங்க சட்டைகளையோ தங்க கிளாஸ்களையோ தங்க பாத்திரத்தையோ பாவிப்பது ஹராம் ஆனால் அல்லாத்தான் கைகளில் மேற்பட்ட வகையான உணவு வகைகள் அந்த உணவிலே இருபதற்கு மேற்பட்ட நிறங்களை கொண்டதாக இருக்கும் மேலான பெரியார்களே அங்கிற்குரிய தனவான்களே பெரிய பெரிய ரெஸ்டோரன் போன ஒரு மணி நேரமாகும் தேவையான அத்துணை அது பல வகைகளா காய்கறிகளா மாம்பா அல்லது செய்யப்பட்ட வகைகளா அல்லது உப்பு வகைகளா எல்லாம் இருந்தாலும் சரி அனைத்தும் அந்த கட்டைகளில் வைக்கப்பட்டிருக்கும் ார் அவருக்கு மேலால் சில பறவைகள் வந்து சத்தம் போடும் யாவளி இறைய நேசனே நீ என்னை சாப்பிடு நீ என்னை சாப்பிடு அவருடைய தலைக்கு மேலால் என்னை சாப்பிடு என்னை சாப்பிடு என்று கூறிக்கொண்டு இருக்கும் இவர் அதை கவனிக்காமல் இருந்தால் அந்த பறவை சொல்லும் உனக்கு தெரியுமா நான் தோஷ் வந்து கடந்து என்ன சாப்பிட விருப்பம் இல்லையா என்று அது அவரை உற்சாகப்படுத்தும் இப்போ அவன் ஆசிப்பான் ஜெனத்தில் நபி அவ அந்த ஒரு பறவையுடைய மாமிஷத்தை சாப்பிடுவார் நீதான பெரியார்களே அன்பிற்குள்ள கனவாங்கணேஷ் அவர்களே அனைத்தும் உலகத்திற்கு மேல் மாற்றம் உலகத்தில் யாருக்காவது நல்ல விருப்பமான ஒரு உணவு இருப்பார் வயிறு நிரம்பி விட்டது என்றால் விருப்பாக மாறிவிடும் செல்ல செல்ல சுமை குறைந்து கொண்டே போகும் குறைந்து கொண்டே போகும் அதற்கு நீர் மாற்றம் ஒவ்வொரு கவனத்திலேயும் செல்லும் அதனுடைய இன்பம் கூடிக்கொண்டே அந்த பறவை சாப்பிட்டு முட்களை முன்னால் வைப்பார் உடனடியாக அந்த பறவைக்கு மேலால் அல்லாஹூ சுபானிகளை சதைகளை ஏற்படுத்தி அந்த பறவை பறந்து சென்று இன்னொரு கூறுவார் அந்த பறவை கூறும் இந்த தோற்கத்தில் என்னை சாப்பிட்டு இருக்கிறார் அதனால என்னை சாப்பிட உனக்கு இருப்பமா என்று நீங்க இன்னும் ஒரு சுவர்க்கவாதி குறிப்பிடுகின்றான் அங்கே ஆறுகள் நான்கு வகையான ஆறுகளை அல்லாஹோட செய்திருக்கின்றான் மகள் முத்தகளுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தில் நான்கு ஆறுகள் ஒரு கிழமைக்கு வைக்கலும் அதற்கு மேலாக வைக்க முடியாது அந்த பால் ஆறுகள் இருக்கும் மதுல ஒரு கிாஸ் குடிச்சா இவருக்கு இரவும் பகலும் விளங்காது மனைவியும் சகோதரியும் விளங்காது தன்னுடைய சகோதரனும் பாப்பாவும் விளங்காது தலை சுத்த ஆரம்பிக்கப்படும் தலை கொடி ஆரம்பிக்கப்படும் உலர் அவருக்கு தலைவலி ஏற்படாது அவருக்கு மயக்கம் ஏற்படாது உலக மாட்டார் அங்கு நீங்கள் திரியமாட்டார் அத்தகைய மதுரை ஆரை அல்லாஹோட செய்திருக்கின்றான் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நான்காம் குறிப்பிட்டது நீர் மனிதனுடைய தாகத்தை சேர்த்ததற்கு மனிதனுடைய பட்டியை போக்குவதற்கு தகவல் நோய்கள் வராது அப்போது வந்துவிட்டால் நோய் நிவாரணக்கு மது அவருடைய இன்பத்திற்கு இந்த நான்கு நான்கு ஆறுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்றான் அன்பிற்குரிய கனமாங்கரேஷத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார் அவருக்கு எந்த தரம உலகத்தில் சந்திக்க வேண்டும் யோசிப்பார் இப்பொழுது அவருடைய கட்டில் நகர ஆரம்பித்துவிடும் நகரும் அவருடைய கட்டிலும் நகரும் அது மாதிரி அப்படி இரண்டு நகர்ந்து பேசலாம் உலகத்தில் அனுமதி இல்ல அதெல்லாம் போயிடும் புறமா போயிடும் அதற்கு அனுமதி இல்லாமல் அமல் இல்லும் இல்லாதும் இல்ல அங்கு வெறும் இன்பமே இன்பம் இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க உலகத்தை அவர்களுக்கு மேலால் உள்ள ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துடைய அவர்கள் பேசிய அனைத்து பேச்சுக்களையும் அல்லாஹ் கொட்டிவிடுவான் அவர்கள் பேசிய அனைத்து பேச்சுக்களையும் அந்த மரத்துடைய கிளை மூலமாக கேட்டுக்கொண்டே இருப்பார் சுர்க்கவாதி அவர் தன்னுடைய கட்டில் திரும்ப நாடுவர் அவர் திரும்ப தேவையில்லை அந்த கட்டில் அவரை மறுபக்கமாக புரட்டிவிடும் அந்த கட்டில் அவரை மறுபக்கமாக உள்ளத்தில் சிந்த உள்ள பார்க்க முடியாத அளவுக்கு வைத்திருக்கின்றான் பெண்கள் கருத்துப்படி இருபத்தி ஒரு பெண்கள் இழப்பார்கள் அவர்களுடைய உயர்வு அவர்களுடைய உயரம் அறைகள் அவர்களுடைய அவர்களுடைய குணம் அந்த சுழற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அவருடைய கண்ணுக்கு சுருமா போடப்பட்டிருக்கும் அவருடைய எந்த மயிலும் தீர்க்காது அவருடைய முக கட்டாயம் அவசியம் சொன்னாங்க வேலையில் எந்த மயிரும் இல்லாமல் முகத்தில் எந்த மயிரும் அல்ல அவர்களை நுழைப்பான் என்றும் நபி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வளவு நீண்ட மரம் நூறு வயதை ஒரு குதிரை அவ்வ நீளமான மரங்களை அல்லாஹூ சுத்திருக்கின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவர்களே அந்த குறிப்பிடுகின்றான் உங்களுடைய கல்வி எதை அவைகள் அனைத்தும் கிடைக்கும் உலகத்தில் பொருட்கள் இருக்கிறது எங்களை கண் அதை சாப்பிடாது கண் அதை விரும்பாது ஆனால் நல்லதாக இருக்கும் ஆசை அப்படி அல்ல எது டேஸ்டோ அது இனிமையாக இருக்கும் உலகத்தில் முதலாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உள்ளத்திற்கு இனிமையாக மதுரமாக இருக்கும் அந்த அளவுக்கு அல்ல இன்பங்களை வைத்திருக்கின்றான் நம்முடைய தலைவர் முகமது அவர்களுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை போன்றுங்கள் வைக்கப்பட்டிருக்கும் கோடிக்கணக்கான அவர்களுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய தரகத்தை வந்து கொண்டே இருப்பாங்க இந்த உண்மையில் உள்ளவர்கள் கூறி அழைத்து ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய நீரை கொடுத்துக் கொண்டு வருக்குமார்கள்ட்டிப்ப சொல்லாத உங்களுடைய அங்கீகாரம் இல்லாத மறக்கள் கூட சொல்ல பாக்கியம் கல்வி செய்தார்களோ அவர்களுக்கு நபியுடைய பெண்களை அங்கே ஆண்களுக்கு முகம் நான்கு நிறங்கள் உலகத்தில் பல ஆயிரம் செலவழித்து பல மணி நேரம் செலவழித்து என்ன செய்வாங்க வயது முதிர்ந்த பெண்களை ஏதோ வயது பெண்களை மாதிரி ஆக்கி காட்டுவாங்க அவர்களுடைய முகத்தில் நான்கு நிறம் வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த நான்கு நிறங்களை கொண்டு அந்த முகத்தை படித்திருக்கின்றான் அவர்களுடைய முழு உடல் மிகவும் பெருமது திரவியங்கள் அவர்களுடைய முட்டுக்கால் வரைக்கும் குங்குமம் முட்டுக்காளிகளில் மார்பகம் வரைக்கும் அம்பர் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியம் மார்பகத்தில் கழுத்து வரைக்கும் அல்லாஹு அவர்களை கஸ்தூரியின் மூலமாக படித்து கழுத்தில் தலை வரைக்கும் அவர்களுடைய முழு முகத்தை அல்லா கற்றூரப்பை கொண்டு படைத்திருக்கின்றான் அவர்களுடைய தலைமுடி நவியல் போன்று அந்த அளவுக்கு மீதுவாக இருக்கும் சொத்தாக இருக்கும் அந்த ஊழலின் பெண்களில் ஒரே ஒரு பின் முகத்தை காட்டி விட்டார் என்றால் சூரியனுடைய ஒளி கூட மங்கி போய்விடும் அந்த அளவுக்கு பிரகாசம் அவள் தலையுடைய நடுவுல கோடத்து முடியை வாரியெழுப்பால் எந்த அளவுக்கு பிரகாசம் தலையுடைய நடுவுல சூரியன் தலை மூடி இலங்கிக் கொண்டிருக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவளுடைய முன்தானே இந்த வத்துக்களை பொறுமதியானது அவள் கடல் நீரில் உமிழ்ந்துவிட்டால் முழு கடலுடைய நீரும் இனிப்பாக மாறிவிடும் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த பெண்களில் ஒரே ஒரு பெண்மணி அந்த அறைக்கு சென்று அடிப்பான் கண்ணத்தில் அண்ணனுக்கு அவருடைய கண்ணம் கண்ணாடியை போன்றிருக்கும் அவள் தலாம் கூறுவாள் பதில் கூறுவான் இப்பொழுது இந்த சுவர்க்கவாதி அபரிவிதமான வைத்திருக்கின்றோம் அந்த கூடிய நான் என்று தண்ணீர் குடிக்க ஆரம்பிப்பால் அவள் குடிக்கிற தண்ணீர் அவருடைய வயிற்றுக்குள்ளே இறங்குவதை இந்த இறை நேசர் பார்ப்பால் அந்த அளவுக்கு உடலை அல்லாஹ் வைத்திருப்பான் அவள் எழுபது வகையான பட்டாடைகளை உடுத்திக் கொண்டிருப்பால் அந்த கீழால் அவளுடைய செண்டை அவளுடைய கரண்டை உள்ளே மறைந்திருக்கக்கூடிய மூளையை வெளியிலிருந்து பார்த்து வருவார் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முட்டிகளை போன்று அந்த பெண்கள் இருப்பார்கள் அவர்களுடைய பார்வை தாழ்ந்திருக்கும் உலகத்தில் உள்ள பெண்கள் ஆடவர்களை பார்ப்பதை போன்ற அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்ன இதுவரைக்கும் கிடையாது அந்த அளவுக்கு அந்த ஊழலின் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவேறு அவர்களை நாமே புதிதாக படைத்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டை இருக்கிறது அந்த பெண்களை படிப்பான் எந்த அளவுக்கு எல்லா புகழும் என்று வலது கையில் எழுதப்பட்டிருக்கும் தீங்கி போக்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் நின்று அவருடைய இழகு கையில் எழுதப்பட்டிருக்கும் அவளுடைய நெஞ்சில மர்பகத்திற்கு மேலான அவளுடைய கணவனுடைய பெயரை அல்லாஹ் பதித்திருப்பான் மேலான பெரியாரளே அன்பிற்கு கேஷ் அவர்களே இந்த சுவர்க்கவாதி அவளை பார்த்து சொல்வாள் நீ கொஞ்சம் ஏற்படுத்துவான் கற்புரத்தின் மூலமாக ஒரு பாதையில் அவள் போவாள் இன்னொரு பாதையில் வருவாள் ஆனால் விசேஷம் அவள் திரும்பி சென்றாலும் இவனை பார்த்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவள் வரும் பொழுது அவளுடைய முக அவளுடைய பின்பகுதியை காட்டாமல் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்னும் சில பெண்களை அல்லா ஏற்படுத்தியிருக்கின்றான் இருக்கும் அவளை பார்த்து போராமை ார்கள் என்பிகள் அவ அடைந்து கொள்ளட்டும் வாழ்வைால் ஒரு நாளும் உங்களுடன் விரோதத்தை கோவத்தை தந்தையை ஏற்படுத்த மாட்டோம் நிரந்தர இங்கும் எங்களுக்கு துன்பம் வரவே வராது நிரந்தரமாக நாங்கள் உங்களுடன் இருப்போம் உங்களை விட்டு பிரியவே மாட்டோம் என்று அந்த பெண்மணிகள் கூறுவதாக நபி சல்லாஹூ வடகிசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அங்கிற்குரிய கனவான்களே சகோதர்கள் उस ஒரு சுற்றவாதி ஒரு பெரிய முட்டால் ஆன ஒரு மாளிகையை பார்ப்பார் அந்த மாளிகைக்குள்ள நிஜமும் அழகு வாய்ந்த ஒரு ஊழலின் பெண் இருப்பார் இவர் நினைப்பார் வழியே இல்லை இப்பொழுது திடீர் சொல்லி அந்த மாளிகையை அல்ல இறந்த பிளந்து விடுவான் தாமரை போன்று அந்த முத்து மாளிகைக்குள்ளே இருந்து அந்த ஊழலின் பெண்மணி வெளியிலே வருவதாக அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதைத்தான் அல்ல குறைபடுகின்றான் ஏன் இதுவரைக்கும் இந்த பெண்ணை யாரும் தொட்டவில்லை ஏற்பாட்டை திடீர் என்று சொல்லி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய மரணிக்காதியிலிருந்து எழு என் அடியான் இஷ்டத்து இலா தியாரத்திற்கு சந்திக்க விரும்புகின்றேன் சொல்லி அல்லாஹுடைய தோற்கத்தில் உள்ள அத்தனை ஆண்களும் பெண்களும் இன்பங்களை விட்டுவிட்டு அல்லாவுடைய தரிசனத்திற்காக அங்கே ஒன்று கூடுவார்கள் முதலாவது அல்லாஹ் சொல்வான் இப்பொழுது இவர்களுக்கு நீளமானதாக இருக்கும் மனிதர்களுக்கு தேவையான அத்துணையும் இருக்கும் சொல்லுவாங்க தரிசனம் தேவை உன்னுடைய சந்திப்பு தேவை இப்பொழுது பறவைகளை கொண்டும் மர அந்த சுவர்க்காதிகளை அல்லாம் மனப்படுத்துவான் நேரில் இருந்து மருத்துமார்களும் பறவைகளும் பூக்களை தூவி மனிதரை முழு சுவிகளும் இன்பத்தில் அந்த வேலையில அவர்களை பத்தே பத்து ஆயத்த ஓதுவாங்க அந்த இன்பம் கழிவதற்கு சுவர்க்கவாதிகளுக்கு எழுபது வருஷம் கடந்துவிடும் அந்த இனிமையான குரலில் மூடமா அல்லா கொடுப்பான் பின்னால எங்க அவன் ரஹ்மான இருக்கின்றான் அவன் ஓத ஆரம்பிப்பான் அல்லாஹ் Put it out. என்ன ஆண்கள் பெண்கள் என்னும் அவைகள் அந்த அல்லாஹுடைய பின்னால சொல்லுவாங்க அல்லா கூறுவான் மறக்குமார்கிட்ட அனைத்து திரைகளை நீக்கிவிடுங்களை திரைகளை நீக்கிய அடியார்களுக்கு அல்லா கூடிய குளத்தில் இருந்து உங்களுக்கு கோடிக்கணக்கான சோர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் காட்டுவான் இமாம் குறிப்பிடுகிறார்கள் அந்த அல்லாஹுடைய தரிசனம் கிடைத்தவுடன் அந்த அல்லாஹை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்த அந்த இன்பத்தில் வருஷத்தை கழித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் என்ன அல்லா குருவான் பொருத்தத்தை உங்களுக்கு முன்னால் போடுகின்றேன் இதற்கு பின்னால உங்களுக்கு கோபம் படமையே படமாட்டேன் கோபம் என்பது வரவே வராது என்று அல்லா கூறி விடுவார் பாக்கியங்களே அல்லா தன்னுடைய நல்லா அந்த பாக்கியும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும் என்றார் உலகத்தில் அல்லா சொன்ன பிரகாரம் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் ஊரு வருஷம் ஓரளவு கட்டுப்பாட்டோட வரையறையோட மனம் போன போக்கிலே இல்லாமல் என்னுடைய நமஸ்ட்டு சொல்லக்கூடிய பிரகாரம் இல்லாமல் ஊரு உலகம் போன போக்கிலே இல்லை மேலான நூறு வருஷத்துடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சம் தியாகம் செய்யணும் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தும் நம்முடைய கட்டுப்படுத்தும் கண்களால் பார்க்க கூடாது வாழ்வை அமைத்தோம் என்றால் இதைவிட பெரிய பாக்கியங்களை அல்லா நமக்கான தயாரித்து வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாமல் அல்லா நம் அனைவர்களுக்கும் தோற்றி செய்வான அல்லா நம்முடைய மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோருடைய விடுதலை செய்வாயோ அவர்களை நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக நம்மை விட்டு சென்று மன்னரை ஒளிமை அவர்களுடைய வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி சீருடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய முடிவு நல்ல முடிவு ஆமைய தோற்றி சேவாயாக நம் அனைவர்களையும் ஜன்னத்தில் புரிதோ என்றுடைய كما تجيء ارحم الراحمين والحمد لله يا رب